நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் கீழ்வாதத்தால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை போக்க எளிய மருந்து பட்டையை எடுத்து நன்றாக சிதைத்து கடுகை அதனுடன் உருவாடும்படி கலந்து வலி மற்றும் வீக்கம் உள்ள இடத்தில் பூசி வந்தால் மூட்டு மற்றும் வீக்கம் வெகு விரைவில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பருங்குறோர்களே மீண்டும் சந்திப்போம்